அழகான கதைகளின் தொகுப்பை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேவரட் ஷோ கதை கேக்கலாம் வாங்க வித்மி ஆர்ஜி வனிதா அவங்க கூட பேசிட்ருக்கேன் சுந்தரம் இந்த உலகத்தை விட்டு போனாலும் ராஜியோட மனநிலைமை என்ன அவங்க வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான திருப்பத்தை பற்றி தான் இன்னிக்கு பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்ன தன்னோட கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சாலும் நினைவலைகள் என்னவோ ராஜியை சுற்றிக்கிட்டே தான் இருந்தது ஒரு நாள் சாயங்காலம் ராஜியோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ராஜகோபால் வந்திருந்தார் அவரு உள்ளே வந்ததை பார்த்துட்டு லக்ஷ்மி ஆச்சரியத்தோடு கேட்க ஆரம்பித்தாங்க வணக்கம்மா நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் பேசலாமா வாங்க உட்காருங்க சொல்லுங்கள் என் பேர் ராஜகோபால் நான் ராஜி கூட ஒன்றா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் உங்கக்கிட்ட சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கலாம் சில சமயம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனால் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நான் இன்றைக்கி வந்தேன் ராஜி சின்ன பொண்ணு சுந்தரத்தை மேலே உயிரே வச்சுருந்தா ஆனால் யார் செஞ்ச பாவமோ அவன் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டான் அதுகாக வாழ்நாள் பூரா ஒரு சன்னியாசி மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இவ வாழணுமா என்ன யோசிச்சு பாருங்க ராஜிக்கு ராஜகோபால் ராஜிக்கு குழந்தை இருக்கு அதுவும் ரெண்டரை வயசுல அந்த குழந்தைய நான் என்னோட குழந்தைய கேட்டுக்கிறேன் லக்ஷ்மிக்கு இந்த வார்த்தையை கேட்டு முடிக்கவும் அதிர்ச்சி பேரதிர்ச்சியா இருந்தது லக்ஷ்மி கண்ல கரை உடைந்து கண்ணீர் பிரவேசிக்க ஆரம்பிச்சது கண்ணங்கள்ல அந்த கண்ணீர் பரவ ஆரம்பிச்சது பிரசாத்த தன் நெஞ்சோட சேர்த்து இழுத்து அணைச்சுக்கிட்டாங்க எங்க இந்த உறவும் நம்மளை விட்டு போயிருமோன்னு நினைச்சு பயந்தாங்க நாகராஜன் தர்ம சங்கடத்தோட என்ன சொல்கிறது யோசிக்காமல் இருந்தா இதுக்கு அவளோட பதில் என்னன்னு நாம் கேட்கவே இல்லையே ஆனால் அவள் அதை யோசிக்கிற மாதிரி இல்லை அத்த உங்கள் பிள்ளை சுந்தரம் உயிரோடு இருந்திருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் இல்லையா இப்போவும் அதே மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா எங்க தன்னோட பேரன் தன்னை விட்டு போயிடுவானோன்னு ரொம்ப கவலையோடு இருந்தாங்க ஆனால் பிரசாத் உறுதியா இருந்தான் தன்னோட பாட்டியும் தாத்தாவும் தான் தனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கிட்டான் இல்லை பாட்டி நான் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான் இங்கே பாரு லட்சுமி நம்ம சௌகரியத்துக்காக சுந்தரத்தை மெட்ராஸ்லேயே நிறுத்திடக்கூடாதுன்னு படிப்புக்கு அவனை நீ வெளியூர் அனுப்பி வைக்கலையா ராஜி இஷ்டப்படுறபடி ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுக்குறதும் நம்மளோட கடமை தான் இதில் தப்பென்ன இருக்குது லட்சுமின்னு நாகராஜன் லட்சுமிக்கு புரிய வச்சார் பிரசாத் பிடிவாதமாக இருந்ததுனால அவன் உங்கள் கூடயே இருக்கட்டும் அவனை நீங்களே வளர்த்துக்கோங்க அத்தன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நாகராஜன் பிரசாத்தை தம் பக்கம் வச்சுக்கிட்டாங்க ராஜி ராஜகோபாலோடு சேர்ந்து போக ஆரம்பித்தாள் அவளுக்கு குழப்பமாக இருந்துச்சே வருத்தம் பெருசாக இல்லை தம் பையனும் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே சந்தோஷமாக அவள் வாழ்ந்திருப்பானே அதுக்கு காரணமாக இருந்தது திடீர்னு ஒரு நாள் ராஜிக்கிட்டிருந்து லெட்ரு வந்துச்சு நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க பிரசாத்துக்கு இன்னும் எட்டு மாசத்துல ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போகுது அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தேவைன்னு அதில் இருந்துச்சு அதை படிச்ச உடனே லட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம் தனக்கால் புரியாம இருந்துச்சு நாகராஜன் ஓடி போய் சொன்னாங்க என்னங்க இன்னைக்கு லெட்டர் எழுதுங்க இங்க கூட்டிட்டு வந்துடலாம் இங்கேயே நம்ம பிரசங்க வச்சுக்கலாம் எங்கேயோ வடக்க போய் இருக்கிறதுக்கு அவளும் நம்ம கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்க ஆரம்பித்தாங்க இத்தனை வருஷம் ஆகியும் உறவு உணர்வுங்கிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இவைய மாட்டிக்கிறா லக்ஷ்மி இன்னும் மக்காவே தான் இருக்கா அப்படின்னு நாகராஜன் தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தார் ஐம்பத்தாறு வயசுலையும் இவளுக்கு இன்னும் உறவுலேருந்து எப்படி தன்னை பார்த்துக்கணுங்கிற பக்குவம் வரலையுன்னு நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் லெட்ரு போட்டார் ஆனால் அதுக்கான பதில் இன்னும் திரும்பி வரவே இல்லை கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அடிக்கடி வர்ற வைத்த வலி லக்ஷ்மிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் உடம்பில் ரத்தமே இல்லை இவ்வளோ தூரம் பிரச்சனையை வளர விட்டுட்டிங்கள்தான் எல்லா டாக்டரும் சொன்னாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் லக்ஷ்மி திரும்ப குணமாயிருவாங்கன்னு நினச்சி மனசை தீர்த்தினாரு நாகராஜன் அப்போ கூட அவ வாயை துறந்து பேச ஆரம்பித்தாலே கண்ணீர் தான் பெருகே வந்துச்சு அவள் கேட்குற முதல் கேள்வியே ராஜிக்கு கடிதம் எழுதனீங்களான்னு தான் தன்னோட மகளாக நினச்சது அவளோட பெரிய முட்டாள்தனமோ என்னமோனு நாகராஜன் யோசிக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நேயர்களே இது உங்கள் ஃபேவரெட் ஷோ கதை கேட்கலாம் வாங்க வித்மி ஆர்ஜி வனிதா அவங்க கூட பேசிட்ருக்கேன் இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசை